وأشهد أن محمداً عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأسعاده أجمعين أما بعد فيا إباد الله إني يتيكم إياي أولاً بتقوى الله فإن التقوى تنجيكم من أذاب الله فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا ولا تشركوا به شيئا ووالدين احسانا فقد الله عليم وقال نبينا عليه الصلاه والسلام ما زال يدري لي يوصيني بجار حتى لننتو أنه سيورسه أو كما تعالى عليه الصلاة والسلام ذنبه فلا ذنبه لهم منذ فلا منذ قول جيبه راتي عليهم فليسي باربالي شكوريا يهو ناهي الله سبحانه تعالى وي آرم باماها فوزن رين الحمد لله ثم الحمد لله صلاة النم كرنين سلام النم عيدة مم ستي أتودار وسلمارك وفوزهر يمدن هيرلوم اهيرانه உயிரும் மேலான ஹபீர் சொல்லாஹு அலேஹு வசல்லும் அவர்களுடைய அளித்துவதுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் சாபியங்கள் முஸ்லிமான் அலைவுகள் ஜும்மாவுடைய இன்னும் நாளிலே அல்லாஹுவின் அருத்து மக்க கூடிய அவரது உள்ளாரமாம் பள்ளிவாயிலே யாசி காப்பிடுகிற இயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹு இறைவேசர்களே எிருந்தாலும் எச்சந்தர்ப்பத்திலும் இரவிலும் பழகிலும் இரகசியத்திலும் பழகசியத்திலும் ஏறைய சந்தர்ப்பங்களிலும் படைத்த அல்லது எந்த உரையை எடுத்து நடக்கும் படி கூறி இருக்கின்றாரோ எந்த உரையத்தை எடுத்து நடந்தால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மரமான வாழ்க்கையாக ஆக்கித் என்று வாதா செய்திருக்கின்றாரோ எந்த உலகத்தை எடுத்து அல்லாஹ் சுதகார்க்காலா அவளுடைய ரத்மத்துக்கு உள் வாங்கப்பட்டவர்களாக நாம் ஆக்கிவிடுவோம் என்று வாதா செய்திருக்கின்றாரோ இன்னும் எந்த உடையத்தை எடுத்து நடந்தால் அவன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய உயர்வரமான துவக்கத்தில் இறக்க முடியும் என்று வாதா செய்திருக்கின்றன உடையங்களையும் எடுத்து நடக்கும் பணியும் எதைகள் எல்லாம் அவ்வா என்னை செய்ய வேண்டாம் அதன் பக்கமும் நெருங்க என்று எனக்கு தவிர்த்து நடக்கும்படி கூறி இருக்கின்றன எப்போது அறியாது அவனுடைய மன உச்சி அடிப்படைந்தவாறு அந்த உடையங்களின் ஈடுபட ஆரம்பித்து விடுகின்றனோ இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நெருக்கடியான வாழ்க்கையாக ஆக்கிவிடுவோம் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றன இன்னும் இந்த அடியார் எப்போது மனோச்சை சரிப்பணிந்தவாறு அவைகளை செய்ய ஆரம்பிக்கின்றனோ இந்த உலகத்தில் முன்னோர்களுக்கு காணாத பல எல்லாம் நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றதோ இன்னும் அடியான் எப்போது மனோச்சை சரிப்பணிந்த அந்த பாவமான உணயங்களை செய்ய ஆரம்பிக்கின்றனோ அல்லாஹுடைய விடுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை நடக்கும் பணி முதலாவது அரியன் உட்பட அப்பால் நான் உங்களுக்கு தகவல் மூலமாக உபநேசம் செய்து கொள்கின்றேன் தன்யத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹு எனக்கு ஒரு பூர்த்தியான ஒரு மாத மார்க்கத்தை எமக்கு தந்திர இந்த மார்க்கூர்த்திக்கப்பட்டு எமக்கு கொடுக்கப்பட்டது மதங்களை எடுத்துக்கொண்டால் அந்த மதத்தினை எந்த உடையனும் பூர்த்தியாக சொல்லப்படவில்லை எந்த உடையனும் முன்மாதிரியாக காட்டப்படவில்லை எனவேதான் அல்லாஹு எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் மிக பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கின்றது எங்க மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்கி தந்தாலோ அந்த மார்க்கத்தை வழிகாட்டுவதற்காக வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் பூர்த்தியாக்கி தந்த இந்த மார்க்கத்துடைய வைமுறைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்தை எமக்கு முன்மாதிரிகளாக வெறிச்சொல்லார் வாலிகா அவர்கள் வாழ்வு காட்ட இருக்கின்றார்கள் அடிப்படையில் எந்த மார்க்கத்தை அல்லா பூர்த்தியாக்கினாரோ அந்த மார்க்கத்திலே மிக முக்கியமான சில விடயங்களை நாம் கவலைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விடயங்களை நிர்ணயத்துக்கூடிய மேலான சோழர்களே பூர்த்தியாக்கப்பட்ட இந்த மார்க்கத்தினுடைய விரயம் நான்கு வகையாக பிரிக்கப்படுகின்றது ஒரு உடயம் இபாத் என்பதாகவும் இரண்டாவது உடையம் முஹாமஸ் என்பதாகவும் மூன்றாவது உடையம் முஹாசராஸ் என்பதாகவும் நான்காவது உடயம் முனாக்கஹாத் என்பதாகவும் பிரிக்கப்படுகின்றதுக்குரிய மேலான சூழலே எந்த உடையம் இபாதாத் என்று சொல்லப்பட்டதோ இந்த விடயம் ஒரு பகுதியாக இருக்கின்றது ஏழு இந்த கொடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் குடும்ப உணவு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் நிஷா சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் இந்த மூன்றும் அஹ்லா போடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது ரேதன் தனியத்துக்குரிய மேலான சொல்லு இந்த அடியான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இறக்குகின்றது இந்த அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகள் இறக்கின்றது இதனை நாங்கள் வாழ் என்று கூறுவோம் சோதரணி ஒரு அடியார் அழகான முறையில் தொழுகின்றான் அழகான முறையில் பொறுகின்றான் அழகான முறையில் நோன்பு நோக்கின்றான் அழகான முறையில் தக்காச்சி கொடுக்கின்றான் இது அடியார் அவ்வாஹத்து செய்ய வேண்டிய சில உரிமைகளை கடவுள் ஒரே தனியத்துக்குரிய நிலான சொல்லி இந்த அடியார் வாழ உடைய வருடத்தில் அழகாக நடந்துவிட்டு சம்பந்தப்பட்ட வருடங்களிலே இவன் குறைபாடு விடுவான் என்றிருந்தால் இவன் மிகப்பெரிய ஒரு வெட்டவாரியாக ஆகிவிடுகின்றான் மேலான சொல்லு பூங்கா என்று சொல்வதில் அடங்குகின்றது அடியானோடு கொடுக்கல் வாங்களுடைய அடியான் அடியானோடு நடந்து கொள்ளக்கூடிய விடயத்தில் விடயங்கள் உள்வாங்கப்படுகின்றது கடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உள்வாங்கப்படுகின்றது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உள்வாங்கப்படுகின்றது மேலான சொல்லு குடும்ப உறவு நடக்கள்வாங்க சொல்றது ஒரு அடியான் அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த விடயத்தை சரிவர செய்துவிட்டு ஒரு அரியான் அடியாருக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயத்தில் குறைபாடி செய்வார் என்றிருந்தால் அவன் மிகப்பெரிய ஒரு நட்சவாரியாக கருதப்படுகின்றார் எனவேதான் இந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் தான் அண்டை வீட்டாருடைய விடயம் குரான் ஹதீபிலே கிணயக்கூடிய மேலாளர்களே அண்டை வீட்டாருடைய விடயத்தை பற்றி நெரிசல்ல அவர்கள் ஏராளமான ஹதீபனை சுட்டிக்காட்ட இருக்கின்றார்கள் சொன்னலாம் அலிகூர் வசல்லாம் அவர்கள் மாதாரில் யூ சீனி டு அண்ணர் தொழில் செல்ல செல்லாம் அவர்கள் இடையில் அழைவு செய்வர்கள் விளையத்தை பற்றி அவர்களோடு நல்ல முறையில் என்ற விளையத்தை பற்றி வசதி செய்து கொண்டே இருந்தார்கள் எதுவரை என்றால் நான் அண்டை வீசார் எனது வராட்டத்துக்கு உரிமைக்காரராக என்று நினைக்கும் வரையில் அண்டை வீசாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி எனக்கு வசீப்பு செய்து கொண்டே இருந்தார்கள் என்று கூறக்கூடிய அளவுக்குரிய அண்டை விடயம் மிக கவனத்துக்குரிய விடயமாக இருக்கப்பட வேண்டியது முதல் பிரச்சனை எனது அண்டை பிரச்சனையாக இருக்குகின்றது தண்ணீரில் ஆரம்பம் செய்யக்கூடிய அந்த பிரச்சனைடைய சட்டம் கோடைய மேலான சொல்லியே சத்தியம் செய்து கூறக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது நீங்கள் மரணத்தை விட்டால் கூட உங்களுடைய ஜனதாவுக்கு நான் வரமாட்டேன் உங்களுடைய வாசல் பணியை நான் நிறுத்த மாட்டேன் என்று கூறக்கூடிய அளவுக்கு இன்று சமுதாயத்திலே தலை திரைத்து இந்த பிரச்சனை ஆடக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் கூடிய மேலான சொல்லி அந்த விளையம் மிக தவறுக்கூடிய இருக்கின்றது சொன்னார்கள் சொல்லு வாலிசி வசல்லம் அவர்கள் எந்த மனிதனுடைய அடையாளம் உண்மையான ஈமா ஏற்று என்பதற்கு அந்த மனிதர் தனது அண்டை நடந்து கொள்ளக்கூடிய அந்த வலயத்தை வைத்து நாம் விளங்க முடியும் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் சொன்னார்கள் சொல்லல்லாக செல்லாம் அவர்கள் لا يؤمن والله النبي ولكنا من كان يؤمن بالله واليوم الاخر الله يوم قيامته عليهم من امن باليمان كنرسرا له فذكر جاره اولரு அந்த வீடترك அவங்க தங்கி படுத்தோம் அவர்களை மரித்துோம் அவரோடு வெகு மொறந்து நரந்து கொள்ளதும் என்று என்பதாக நபி صلى الله عليه وسلم அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இறைவன் கூறியது கூறிய மீலான சொல்லை எப்போ அடியான் அடியார் உடையவரே குறைபாடுட்டுகின்றானோ அப்போறு அவளுக்கு முடி ஆரம்பம் செய்து வருகின்றது அடியான் அல்லாருக்கு செய்ய வேண்டியம் கடமையான சொல்கை அதே போன்று கடமையான நோம்பு கடமையான ஜகாத் இது போன்ற சில அமல்கள் கூறிய மேலான சொல்லையே இது அடியான் அல்லாருக்கு செய்ய வேண்டிய சில அமல்கள் இந்த அமைகள் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு இருந்தாலும் கூட அல்லாஹால சுண்ணத்தான அமைகளை வைத்து அந்த பரவாயில்ல அமைகளை பூர்த்தியாக்குகின்றான் ஒரு மனிதன் குழந்தை நிலையை குறைபாடு ஏற்படுத்திவிட்டான் அல்லது பரவாயில்ல நோய்களை குறைபாடு ஏற்படுத்திவிட்டார் அல்லது தக்காசு நை குறைபாடு ஏற்பட்டுவிட்டால் அவளுடைய சுண்ணத்தான பார்க்கப்படுகின்றது சுண்ணத்தான தொழுகையை பார்க்கப்படுகின்றது மேம்புகளை பார்க்கப்படுகின்றது அவருடைய சுண்ணத்தான சபகாக்களை பார்த்து அதனுடைய நன்மைகள் அந்த படலுக்கு வழங்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல தெரிய மேலான சொல்லுது அப்படியான் அல்லாருக்கு சொல்ல வேண்டிய சில அமைத்தல்ல அல்லா சில அனுமதி கொடுத்திருக்கின்றான் தெரிவித்து கூறிய மேலான சொல்லு ஒரு மனிதன் மறந்தவண்ணம் அவளுடைய தொழுகையை வைத்து வைத்தான் அல்லது ம் அவனுடைய தொழுகை விட்டுவிட்டான் இங்கு அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகின்றது ஆனாலும் அவன் அந்த தொழுகையை கலா செய்ய மேலான ஒரு அடியான் அகலாத் ஏதாவது விட்டுவிட்டான் என்றால் அகலாத்துல ஏதாவது அவன் குறைபாடு விட்டுவிட்டான் என்றால் அந்த அடியாருக்கு எந்த அடியான் ஒரு மனிதனை பற்றிய பேசிவிட்டால் இந்த அடியார் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்துவிட்டால் இந்த அடியான் ஒரு மனிதனுக்கு அவனூறு கூறிவிட்டால் இந்த அடியான் அந்த மனித முதலாவதாக சென்று அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க எப்போது அந்த அடியான் வாழ்க்கையிலே மிக சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்ற சொல்கிறே அழகு கூறினார்கள் உங்களுக்கு முப்பளி சென்றால் யார் என்ன தெரியுமா என்று கேட்க சகாபாக்கள் சொன்னார்கள் இல்லை யார சொல்லுங்க அல்லாஹ் வர சூடு ஆனால் யார சொல்லுமா அல்லாஹ் உங்கள் தூதரே இதை பற்றியோட அறிவு அல்லாருக்கும் அல்லாரு தூதருக்கும் தான் இருக்கின்றது என்று கூற صلى الله عليه وسلم அவர்கள் அவன் மனைவரவோ தொலையை கொண்டு வருவான் கயாமத்தினாலே மலைவளவே கொண்டு வருவான் மனைவரவு ஜக்காத்தை கொண்டு வருவான் ஒான் அடியாளுக்கு செய்ய வேண்டிய அந்த அல்லாக்கு செய்ய வேண்டிய அந்த அழகாக செய்திருப்பார் ஆனால் அடியான் அடியாணத்தை செய்த விடயத்தை சிறப்பு செய்திருப்பான் சொன்னார் வசல்லாம் இந்த மனிதன் அந்த மனிதனுக்கு ஏசி இருப்பான் ஹாஜா இவன் அவருக்கு அனுப்பி இருப்பான் ஒக்கசப ஹாஜா இவன் அவரை இட்டுக்கட்டு ஏதாவது இருப்பான் வாசல மாத ஹாஜா இவன் அவனுடைய பணத்தை உன்னறுப்பான் சொன்னார் வசல்லாம் அந்தாமத்தரப்பாடு செஞ்சதின் காரணமாக இவனுடைய அனைத்து நன்மைகளும் அந்த மனிதனுக்கு எடுத்து கொடுக்கப்பட்டு விட்டு அந்த மனிதனுக்கு நன்மை போதாக ஆழ்ந்துட்டால் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இவனுக்கு நரகத்தில் நுழைக்கப்படுவான் என்பதாக கூறினார்கள் எனது பிளகையை எங்களை பேருதலாக கொள்கின்றோமோ எனது பல்லாத நோய்களை எங்களை பேருதலாகப் எனது ஜக்கா எந்தளவுளாக கொடுக்கின்றரியான வர வேண்டும்ம் அந்த உரையத்தில் நீ உனது அண்டை வீட்டாரோடு அழகான முறையில் நடந்து கோள் நீர் வீர என்று கூறினார்கள் சொல்வாங்க கூறிய மேலாளர் சொல்றேன் அஹ்லாக்குடைய விடத்தை குறைப்பாடு செய்வதன் காரணமாக ஒரு மனிதன் நரகத்துக்கு துடைவதற்கு அது காரணமாக அமைதி இவர் ஹரீஸ் நரிசல் வாலிம் அசலாம் அவரிடத்தில் வந்து ஒரு மனிதன் சொன்னாரு யார் அப்படான ஒரு துப்பல் நீடில்லை சொன்னார்கள் இரவு நேரங்களிலே செய்கின்றால் அது மாத்திரமல்ல அவள் பிரகாசுகளையும் அழகான முறையையும் நிறைவேற்றி விடுகின்றாள் வகீல் சொன்னார்கள் அந்த மனிதன் அந்த பெண் ஆனால் யார சொல்லா அவள் அவளுடைய அண்டை வீட்டாரை நான்கால் தேங்கி தவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூற அழகாக செய்துவிட்டு ஒரு அடியான் அய்யாருக்கு செய்ய வேண்டிய விடயத்தில் விடக்கூடிய அந்த திரைக்குற விடக்கூடிய அந்த குரத்தல் ஜெனியத்துக்கூடிய மேலான சொல்லு நரகத்துக்கு அவரை தள்ளிவிடுகின்றது இன்னொரு அதே போன்று நதியவர்களிடத்தில் அந்த மனிதன் இன்னொரு பெண்மணியை பற்றி கூறினார்கள் குறைவாக நோக்கி பெறுத்துகின்றால் அவளுக்கு முடியுமான அளவு பொறுத்தாள் ஆனால் அவளுடைய அகலாக்குடையம் மிக அழகாக இருக்கின்றது அண்டை வீட்டாரோடு மிக அழகாக அவள் என்று கூற சொல்றேன் மேம் சொல்லுங்க வாங்கி வசூல் அந்த பெண் சொர்க்கவாசியான பெண் சொர்க்கத்தை சேர்ந்த பெண் என்பதாக கூறினார்கள் ஏற்க மேலான தொகையே நாம் எனது கருத்துக்கு எடுக்க வேண்டும் எந்தளவு பேராக தொழிலை நிறைவேற்றுகின்றோமோ அந்தளவு பேராக எமது அகலாத்தை நிறைவேற்ற வேண்டும் அடியான் அல்லாஹ் செய்ய வேண்டிய விடத்தில் திறக்க சென்றால் என்றிருந்தால் சில கட்டம் அல்லாஹே அவனை மன்னிப்புகின்றான் ஆனால் அடியான் அடியாடயத்தில் திறக்கை செய்தால் என்றிருந்தால் முதலாவதாக அந்த அரியா நேரத்தில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் குறைபாடு ஏற்படும் என்றால் சரியாவில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது கூடிய பெரிய வேண்டும் எனக்கு எனது அந்த வீசாரோடு நாம நடந்து கொள்கின்றோம் என்று யோசிக்க வேண்டும் சொன்னார்கள் சொல்லம் வாங்க ஒரு மனிதன் அண்டை வீசார் எனக்கு மிக நோங்கப்படுத்துகின்றார்கள் என்று கூற சொன்னார்கள் சொல்லம் வாழ்க்கம் நீங்கள் பொறுமையாக இருங்கள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் அவர்கள் உங்களுக்கு நோயைப்படுத்துகின்றார்கள் நீங்கள் உங்களுடைய நெற்குணத்தை அவர்களுக்கு காட்டுங்கள் என்பதாக சொன்னாக கூறினார்கள் கூறியு ஒரு நீண்ட ஹீசிலே கண்மணியான சொல்வாள் அவர்கள் கூறினார்கள் அந்த அண்டை வீட்டார் உங்களிடத்தில் உதவி சேரினால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் உங்களிடத்தில் கடனுதவி கேட்டால் உங்களால் முடிந்தால் அந்த கடனுதவி கொடுக்க வேண்டும் உங்களுடைய அண்டை வீட்டால் நோல்வாய்ப்பற்ற நீங்கள் அவரை சென்று நோய் விசாரிக்க வேண்டும் அந்த அண்டை விசார் யாராவது மருந்து திருத்தால் நீங்கள் அவருடைய ஜனாதுயர்ந்து சென்ற வேண்டும் உங்களுடைய ஒரு அண்டை வீட்டாரத்தில் ஏதாவது நலம் ஏற்பட்டிருப்பால் மாற்றமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவரை வாழ்க்க வேண்டும் அதற்கு மாற்றமாக பொறாமை கொள்ளக்கூடாது உங்களுடைய அண்டை வீட்டாரத்தில் ஏதாவது தீமை ஏற்பட்டிருத்தால் ஏதாவது முசிமஸ் ஏற்பட்டு விட்டால் அவருக்கு ஆறுதல் கூற வேண்டும் நாம் அவருக்கு கஷ்டம் வந்திருக்கிறது அவருக்கு துன்பம் வந்திருக்கிறது இப்படி வர வேண்டும் தான் என்று நாம் சந்தோஷப்படக்கூடாது மாற்றமாக அவரிடத்தை நாம் சென்று அவருக்கு சாத்தியம் செய்ய வேண்டும் அவருக்கு ஆறுதல் கூற வேண்டும் சொன்னா வாழகி வசல்லவர்கள் காத்து போட தடையாக இருமே எனவே நீங்கள் முதலாவது அனுமதி எடுத்துக் கட்டுங்கள் சொன்னார்கள் சொல்லமாக வச்சலாம் நீங்கள் ஏதாவது உங்களுடைய வீட்டுக்கு பல வசுக்கள் ஏதாவது நீங்கள் உங்களுடைய அண்டை வாங்கி கொடுங்கள் உங்களால் அவ்வாறு வாங்க முடியாவிட்டால் அதனை நீங்கள் இரகசியமாக உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துச் செல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் கூட அதனுடைய தோழ்களை வெளியாற்றி விடாமல் பாதுகாக்கொள்ளுங்கள் ஏன் உங்களுடைய அண்டை வீட்டாருடைய அந்த பிள்ளைகள் அந்த தோளைச் சந்தேகில் பாதிப்பறிவார்களே அதற்கு கூட நீங்கள் காரணமாக ஆகிவிடுவாதீர்கள் என்று எமது ஹபீர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எமக்கு முறையில் வழிகாட்டி இருக்கின்றார்கள் எனவேதான் கூறிய மேலாண் சொல்லு அல்லாஹு எந்த அண்டை வீசாரை எமக்கு தந்தாலோ அந்த அண்டை வீசாரை சாஹான் அவர் அண்டை விசாராக ஆக்கிருவானாக யார்லா நாம் இத்தனைக்கு திரைக்கல்கள் செய்திருக்கிறோமோ யார்லா அந்த அனைவையை மன்னிச்சிருவாயாக யார்லா முக்கியமான அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்துருவாயாக யார் வாங்கியெல்லாம் முக்கியங்கள் வசித்து விட்டார்களோ யார்லா அவர்களுடைய உடம்புகளை பொருள்களை யார்லா பாதுகாக்கிடுவாயாக யார்லா அவர்களுக்கு இருந்து வெற்றியை கொடுத்துருவாயாக யார்வா இவர்கள் அனைவருடைய பாவல்களை மன்னிக்கிருவாயாக எம்மை வீட்டு யாரெல்லாம் மன்னரில் இறக்க வேண்டார்களோ யார்லா அவர்களுடைய மன்னர்களை பொன்னர்களாக ஆக்கி வைப்பாயாக کی ہے اخلاق மேற்கு செய்வாய் மனிவரையும்